يُصَدِّحُ لَهُ فِيهَا بِالْغُثُوِّ وَالْآصَالِ رِجَالُ اللَّاتِ لَا تُلهِيهِمْ تِجَارَتُهُ وَلَا بَيْعٌ عَن ذِكْرِ اللَّهِ وَإِقَامِ الصَّلَاةِ صلى الله عليه العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم مَنْ بَنَى لِلَّهِ مَبْدِلاً بَنَى اللَّهُ لَهُ بِسْلَهُ فِي الْجَنَّةِ وقال أيضاً أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها أو كما قال صلى الله عليه وسلم وقال عليكم الله أبو سبحانه وتعالى ورغن كي ورثاهم الصلاة سلام إذن نبي محمد صلى الله عليه وسلم ورغى الميدم அன்னார்கள் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அனுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாவுடைய அடைந்து கொண்ட சகாபாக்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடுமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் ரீதியில் நொண்டு கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபானா எவைகள் என்பது வாழ்க்கையில் நடத்து நடக்குமாறு எது இருக்கிறானோ அப்படியான கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாவிருக்கின்ற விடயங்களை மட்டும் ஒழுங்காக தவிர்த்து சக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் சக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் வாகமாக்கு மிக்காது நெல்லார்களே நமது முன்னோர்களுக்கும் நமக்கும் இடையில் ஒப்போடு செய்து பார்க்கின்ற பொழுது முன்னைய காலத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் முகமது சல்லா அலி சொல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில் துனியாவுடைய அமைப்பிலே வசதிகள் செல்வங்கள் குறைவாக இருந்தன ஆனால் மாற்ற விடயத்திலே தேனை பின்பற்றும் விடயத்திலே நம்மை விட மிக உச்ச கட்டத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள் பிரச்சினைகள் இல்லாமலே பெரும்பாலும் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் பிரச்சினைகள் வந்தாலும் உடனுக்குடன் அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொண்டார்கள் தீர்த்துக் கொண்டார்கள் பிரச்சனை வரும் முன்னே அதை தடுத்து நிறுத்தினார்கள் இந்த காலத்தில் துனியாவில் தொடிகாட்டி பறக்கிறோம் மார்க்க விடயத்திலே பின்வரிசையில் நிற்கிறோம் சில பிரச்சனைகளின் ஆணி வேறு நாம் தான் குற்றங்களில் தவறுகளில் நாட்டில் பத்து வீதம் திரைச்சாலையில் இருபது வீதம் இரட்டிப்பூ இருநூறு மடங்கு குற்றங்களில் இருநூறு மடங்கு மார்க்கெட்டில் சிலர்களை தவிர அதிகமானவர்கள் அல்லது அரைவாசி பேர் ஏதோ ஒரு கூட்டம் ஆகவே கிடையாது காரணம் என்ன படிப்பு இல்லையா புத்திஜீவிகள் நம்ம சமூகத்தில் நிறைந்திருக்கிறார்கள் பொருளாதாரம் இல்லையா முன்னணி வகிக்கிறார்கள் நம்முடைய பொருளாதார துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிகாரம் இல்லையா இருக்கிறது கண்ணியமானவர்களே நான் இப்பொழுது பேச இருக்கின்ற விடயங்களை நீங்கள் ஆரம்ப இறுதி வரைக்கும் நிதானமாக கவனமாக விழித்து கேட்டால் நம்முடைய அடிப்படை பிரச்சனை எங்கே ஏன் இப்படி பின்தங்கி இருக்கிறோம் ஏன் இப்படி நாளைக்கு நாள் ஒடுக்கப்படுகிறோம் நாளுக்கு நாள் ஏன் இப்படியே பின்னா பின்னவாகிறோம் என்றால் பிரதானமான நாம் கணக்கெடுக்காத நாம் அதை அந்தளவு அகற்றிக்கொள்ளாத ஒரு விடயத்தை நான் இப்பொழுது செல்ல போகிறேன் இதனுடைய கருத்து அதற்குரிய சான்றுகளை நான் முன்வைப்பேன் இது அல்லாத பல காரணங்கள் இருந்தாலும் இது அடிப்படை அது என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா நம்முடைய மஜிதுடைய தொடர்பு மிக பலகீனம் மத்திதை வாரத்துக்கு ஒருமுறை விசிட் பண்ணுகின்ற இடமாக தொடர்பா இருக்கிறோம் தினத்தில்மம் ஒரு மனு இது அவருக்கு மத்திக்கும் சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனுசியாளம் ஒவ்வொரு தொழுகைக்கும் பத்து நிமிடம் ஒரு மணி சேலம் ஐம்பது நிமிடம் போய் வருவதற்கு உதவு செய்வதற்கு டொய்லெட் வேலைகளுக்கு பாத்ரூம் வேலைகளுக்கு பத்து நிமிடங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு என்ன பன்னிரண்டு நிமிடம் அறுபது நிமிடம் ஒரு மனுசியாளம் இது சிலருடைய தொடர்பு இதையோதான தொழுகையும் இல்லை இருபத்தி ஏழாம் இரவு சவுபாவுடைய மஜிதத்தில் ஒரு மனுஷியாகும் அன்றைய ஒரு தொழுகையும் தராமல் சவுபா குளித்துவிட்டு மத்திகளே சகர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு இருபத்தி ஏழாம் நோன்புடன் சுபோதராமல் போகின்ற இன்னும் ஒரு கூட்டம் ஒரு மனசியாளம் எனக்கு தொழுகை கல்லா குளிக்க நல்ல ஒரு பெயர் குளிச்ச இன்னும் ஒரு கூட்டம் எந்த தொழுகையும் கிடையாது எதுவுமே குடும்பத்தில் ஒருவருடைய நிகாமஜனிஸ் மசிதில் நடந்தால் அந்த நிகாமஜெரிசுக்கு முக்காம இதை விட கீழையும் இருக்கிறார்கள் ஜனாதவை தொடாதவர்களும் இருக்கிறார்கள் ஏ மசித்குள் வாழ்க்கையில் போகாதவர்கள் இதுவெல்லாம் உண்மை இன்னும் சொல்லிக்கொண்டு போகலாம் மைனஸை அடுக்க தேவையில்லை பிளஸ் பேசுவோம் விட்டுவிட்டு நிறைகளை பேசுவோம் மத்திய தொடர்பு குறைந்ததுதான் கூடுகிறது மத்திய தொடர்பு குறைந்தது தான் போதை வசு கூடுகிறது மத்திடைய தொடர்பு குறைந்ததுதான் முஸ்லிம்கள் பல குற்றங்களில் ஏகப்படுகிறார்கள் நெறிப்படுத்துகின்ற இடமாக மத்திதை பாவித்தார்கள் மத்திதலை என்னென்ன பணிகள் செய்தார்கள் என்பதை நான் நேரம் இடம் கொடுக்கின்ற அளவு முக்கியமான விடயங்களை நான் சமூகத்துக்கு என்ன நடக்க வேண்டும் என்றால் எல்லாமே செய்யலாம் அது வெறும் வெறும் இல்லை வெறும் சுத்திகளும் பயான்களுமா இல்லை அது ஒரு பகுதி கண்ணியமானவர்களே நதியவர்களுடைய மசிது போன்று ஒவ்வொரு மசிதும் மாறினால் மைனஸ் மாற்றலாம் திருமினல்களை குறைக்கலாம் பட்சி வியாபாரத்தை இல்லாமலாக்கலாம் ஏமாற்று வியாபாரத்தை இல்லாமல் ஆக்கலாம் குடும்ப பிரச்சனையை இல்லாமலாக்கலாம் எல்லாவற்றையும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் என்னுடைய பிரச்சனையுடைய அடிப்படை நான் மசிதோடு தொடர்பு இல்லை யார் யார் எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளவு தூரம் மனத்தை தொட்டு கேளுங்கள் பயார் கேட்கின்ற பொழுது பிரசங்கம் கேட்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே நாம் எனக்கென்று கேட்டால் தெரிந்துவோம் இந்த துண்டு இந்த பகுதி இவருக்கு நல்ல குடு அவருக்கு நல்ல அதி மற்ற உங்களுக்கு தேவையில்லை ஒரு குரான் போதும் வழியுள்ளாவாக மாற எனக்கு அப்லோட் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணினால் அப்லோட் எதற்கு எனக்கு பதிவு பதிவு இறக்கம் எனவே பயான்களை டவுன்லோட் பண்ணுவோம் வெப்சைட் அல்ல இங்கு தூங்கிவிட்டு நடக்கிறது நிம்மதியாக கேட்கலாம் இங்கு தூங்கலாம் இல்லை நேரடியாக கேட்பதுதான் தாக்கம் சொல்ல வந்த விடய மசித் சமூகத்துக்கு எதைத்தான் செய்யாமல் இருக்க முடியும் இப்பொழுது போதிய குரான் பெயர் அங்கே பேசப்படுவதற்கும் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய விடயம் குரானுடைய விடயம் பேசப்படுவதற்கும் அல்லா கட்டளை அனுமதித்திருக்கிறார் இன்னும் ஒரு கருத்து கட்டளை அதில் காலை மாலை ம அந்த இடைப்பட்ட நேரத்தில் யார் வந்தாலும் எடுக்க மாட்டோம் என்று சொல்வது பிழை உரிய முறைப்படி விபரம் அறிந்து விசாரித்து பாதுகாப்பு கட்டுத்தல் இல்லாத வகையிலே அவருடைய உறுதிப்படுத்தும் ஆவணங்களை எடுத்து எந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் மாத்திரமல்ல ஒரு மாற்று மத சகோதரனும் தீய நோக்கம் இல்லாமல் நாடி வந்தால் அவருடைய சேவையும் அங்கு பூர்த்தியாக்கப்பட்டால்தான் நபியவர்களுடைய மத்தி போடு நம்முடைய மத்தி நம்முடைய இஷ்டத்துக்கு டைம் டேபிள் போட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு என்ன பலாத்காரமாக யாரையும் வெளியே போட முடியாது யாரையும் மசிதி என்றால் மாலை என்றால் சொல்கிறது அந்த மசீதியிலே எப்பொழுதுமே ஒரு கூட்டம் தொழிற் கொண்டு ஒரு கூட்டம் ரிக்கர் செய்து கொண்டு ஒரு கூட்டம் இல்லை படித்துக்கொண்டு ஒரு கூட்டம் குரான்களை அதி வாசித்துக்கொண்டு ஒரு கூட்டம் பணிவிடையில் ஒரு ஏதோ அல்லாவை துடைக்கின்ற செயற்பாடில் இருபத்தி நான்கு மனுஷியாதம் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள் இப்படி இருந்தால் தான் மசித் டைம் டேபிள் போட்டு போர்டை கொழுகி ஒபீஸ் போட்டு மூடி திறப்பது அல்ல மஸித் என்பதை குரான் சொல்கிறது சரி அடுத்த ஆய வித்தியாசம் சொல்லலாம் இவர்கள் தான் ஆண்கள் இவர்கள் தான் யார் எப்பொழுதுமே மஸிதை ஹயாசாக்குவார்கள் மஸிதோடு தொடர்புடையவர்கள் தான் நாங்கள் ஆண்கள் என்று சொல்ல தகுதியானவர்கள் ஏன் மார்க்கத்தில் சிறப்பாக இருப்போம் ஜிம்முக்கு போகவரல்ல தொடர்பான மாற்றுவது அல்லா ஜல்ல ஜனானோ குரானு அவர்களுக்கு அல்லாவுடைய ஞாபகமான விடயங்களை அவர்களுக்கு செய்யாமல் அவர்களுடைய அதானை கூட மத்திதிலே இருந்து கேட்க முடியாத அளவு நாம் பிஸியாக இருக்கிறோம் என்றால் பிஸ்னஸ் ஜப்போ நம்முடைய தொழிலோ பிஸியாக இருந்தால் மார்க்கட் துறையில் நாங்கள் ஆண்கள் என்ற கேட்டகரிக்குள் இன்னும் வரவில்லை அவர்களுக்கு வியாபாரம் தொழில் தொழுகை விபாகளை செய்வதற்கு அவர்களை துனியாவிலே மூல்கி தீனை மறக்க மாட்டார்கள் துனியாவுக்காக தொழுகை குரானை திராவத்தை கதக்காவை தான் தருவத்தை விடமாட்டார்கள் அதில் எப்படி ஈடுபடுவார்கள் இதிலும் அதை விட பண்படங்கு சிறப்பாக ஈடுபடுவார்கள் குரான் சொல்கிறது மருமை நாளை பயன்படுவார்கள் பார்வைகளில் கடுமாறும் குரலும் நாளை அவர்கள் பயன்படுவார்கள் இலட்சிய தொடர் வாழ்வார்கள் இந்த மிக முக்கியம் இந்த மஸ்ஜித் சமூகத்துக்கு எந்த அளவு பங்களிப்பு ஜெயமென்றை பேச இருக்கிறேன் மஸ்ஜிது உடைய கட்டுமான என்ன அது சம்பந்தமான யார் மஸ்தித் ஒன்றை கட்டுவாரோ துனியாவில் அது போன்ற இருவர்களுக்கு அதை விட சிறந்த அதே போன்ற ஒரு மாளிகையை அது போன்ற ஒரு மாளிகையை அல்லாஹ் அவர் இது கொடுப்பார் மாளிகைகள் இருக்கின்றாமல் அல்லாவுக்கு விருப்பமான இடம் மசித் உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களையும் விட சிலவேளை நம்முடைய வீடு ஐந்து கோடி பெருமதியாக இருக்கலாம் மஸித் பெரும் ஒரு கோடி அது ஐம்பது லட்சம் பெருமதி இருக்கலாம் நம்முடைய வீடு பத்து பேட்டக்காக இருக்கலாம் மஸ்ஜித் ஐந்து பேட்டக்காக இருக்கலாம் ஐந்து பேட்டத்துடைய அந்த மசித் தான் சிறந்தது மசிதில ஏசி இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய வீட்டில் ஏசி இருக்கலாம் இங்கு வேர்வை வழியலாம் தான் சிறந்தது குட்டிகார அதிகமான கருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கிழமையும் ஏழு நாட்களையும் பதா இருக்கு கொடுக்கிறோம் ஏழு நாட்களையும் ஆனால் ஜுமாவுடைய தினத்தில் ஒரு மனத்தியாக கொடுக்க நமக்கு மனசில்லை இடமில்லை ஏறமில்லை என்றால் தனிமையிலுக்காந்து அள வேண்டும் அல்லா அதை தூரமாய் கொண்டு போகிறோம் விடுமுறை பகாதில்லை என்றால் அல்லாவுக்கு பிடிக்காத இடம் இன்ட்ரெஸ்ட் ஆக இருக்கிறது கம்ஃபர்டபிளாக இருக்கிறது சௌகரியமாக இருக்கிறது பிடித்த இடத்தில் வளமையை விட ஒரு நிமிடம் சொல்லுதை ரேட்டாகிவிட்டால் ஒரு பிரசங்கம் ஒரு ஐந்து நிமிடம் ரேட்டாகிவிட்டால் ஏதோ இடியுல போவது போன்ற இடி விழுந்தது போன்ற ஒரு ரியாக்ஷன் நம்முடைய அவள் ஆனால் தீன்படி உரிய முறைப்படி தொழுகைக்கு தடை இல்லாமல் வியாபாரத்தை அமைந்து கொண்டால் அது வேறு விடயம் எல்லாவற்றையும் விட்டு பசாருக்கு நேரம் கொடுக்கும் அல்லாவுக்கு வெறுப்பான இடத்தில் சுகமடைகிறோம் அது அவருக்கு விருப்பமான இடத்தில் வெறுப்போடு இருக்கிறோம் என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலி சலாம் இஸ்மாயில் அலி அதை கட்டிப்பிடித்தார்கள் கட்டுவதும் போட்டிக்கு போட்டி கட்டுகின்றவர்களை கட்ட முன்வருகின்றவர்களும் பக்தி கட்டுவதில் போட்டிக்கும் எம்முடைய நிர்வாகம் கட்டியதிருக்கும் கட்டுமான பணி செய்வோம் என்றால் நான்குடைய அடையாளம் எங்களும் கட்டுகின்ற பணியில் மும்முரமாகடுபடுகின்றோமோ மும்முரமாகடம் வரவேற்கு கண்ணி மணலே இப்பொழுது வருகிறேன் மதினவு வந்த முகமது சல்லாஹ் அலிசல்ல தனக்கென்று வீடு இல்லை தங்கியது யாருடைய வீட்டில் வந்த நதியவர்கள் தங்கியது யாருடைய வீட்டில் சொந்த வீடா போகிறேன் அதில் அவர் எத்தனையோ நாட்களுக்கு அல்லாவுடைய வீட்டை கட்டுங்கள் எனக்கு ஒரு கண்டுபிடிச்ச வகை நிகாரங்கள் சொல்லி இருந்தால் சகாபாக்கர் கட்டி இருப்பார்கள் மதீனாவில் எனக்கென்றொரு வீடு வர முன்னால் அல்லாவுடைய மாளிகை முதலிடம் அல்லாவுடைய மாளிகை முதலிடம் என்னுடைய வீட்டுக்கு வாரு என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய வீட்டுக்கு வாருக்கு யார் சொல்லலாம் எல்லோரும் போட்டி என்னை நபர்சலாதனையும் இந்த ஒற்றகம் இது ஏவப்பட்டுள்ளது இது கல்லா கட்டவேறுவான் யாருடைய வீட்டில் தங்க வேண்டுமோ அங்கு அது நிற்கும் அந்த வீட்டை நோக்கி செல்லும் நான் அந்த வீட்டில் தங்குவேன் அபு ஐயபுலன் என்னுடைய வீட்டை நோக்கி அந்த எனக்கு வீடு அமைவதை விட அல்லாவுடைய ஒரு வீடு அமைவது மிக முக்கியம் கட்டுமான பணியில் நபியோர்கள் ஈடுபட்டார்கள் கட்டளை தளபதியாக இருக்கவில்லை செயல் ரீதியான களத்தில் இறங்கி வேலை செய்கின்ற தலைவராக இருந்தார்கள் கட்டுமான பணியில் முக்கியம் நானும் சேர்ந்து வேலை செய்வேன் சுமந்தார்கள் அடித்து கொடுத்தார்கள் கட்டுகின்ற கலப்பாடங்களை தூக்கி கொடுப்பதற்கு உதவி செய்தார்கள் கண்ணியமாரளே மத்திதை கட்டுவது எந்தளவு முக்கியமாக இருந்தார்கள் நானும் பங்கெடுத்தேன் நானும் கட்டுமான பணிகளே செய்வேன் கண்ணியமாரளே செய்யாமல்லை செய்து கொண்டிருக்கலாம் சிலர்கள் கட்டுகின்ற மனசை ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய சிந்தனை புத்தி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் உள் மனசு இருக்கிறத போய் சொல்லலாம் என்னுடைய கருத்து அடிப்படை கட்டுமான பணி துறை சார்ந்தவர்கள் படித்தவர்கள் செய்தவர்கள் அந்த துறையில் அனுப்ப முன்னோர்கள் செய்ய வேண்டும் நம்முடைய மத்திலும் கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கருத்து நான் யாரும் சொல்லி விரதவில்லை என்னுடைய கருத்து இதுவரைக்கும் நடந்த வேலையிலே ஒரு கல்லை தூக்கி பக்கத்தில் போட்டிருக்கிறேன் உடைக்கின்ற இடத்தில் பாஸ் இல்லை கூலி கொடுத்து ஏன் வீணா கேரளிகள் நான் உழைத்து தருகிறேன் என்று ஒரு ஐந்து பேர் வந்து முன்வாங்கி அந்த பணியில் ஈடுபட்டோமா ஓய்வு நேரத்தில் நபியவர்களே தன்னுடைய கையால் வேலை செய்தார்கள் என்றால் நமக்கென்ன பிசி நமக்கென்ன நமக்கென்ன அகங்காரம் இந்துக்கோ நான் அழிப்போது இந்த மசிதில் நான் சொல்லுவதும் இந்த மசிதில் பணிபுரிகள் செய்வது இந்த மசிதில் என்னுடைய ஜனாதம் ஒரு பேன் இருக்கிறதா என்னுடைய கணக்கில் ஒரு பல்ப் இருக்கிறதா என்னுடைய கணக்கில் ஒரு பாய் இருக்கிறதா என்னுடைய கணக்கில் ஒரு நாலு லிட்டர் பாக்கெட் வாங்கி கொடுத்திருக்கிறேனா என்னுடைய கணக்கில் ஒரு மாத கடன் பிள்ளை கட்டிருக்கிறேனா என்னுடைய கணக்கில் என்னுடைய கணக்கில் ஏதாவது ஒரு செலவு செய்திருக்கோம் சிந்திப்போம் நிர்வாகத்துடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல அவர்கள் தலைமை தாங்குவார்கள் என்னை நிர்வாகத்துக்குள் வாங்காவிட்டாலும் நான் செய்வேன் இதுதான் எகலாஸ் இதுதான் எகலாஸ் என்னை பொறுப்பு தந்தால் தலைவராக்கினால் செயலாளர் ஆக்கினால் ஆக்கினால் மெம்பராக்கினால் தான் மக்களுக்கு செலவழிப்பேன் இல்லாவிட்டால் ஊர் உலகத்துக்கு செலவழிப்பேன் என்னுடைய மகன் நாவுக்கு செலவழிக்க மாட்டேன் என்ற பாதியில் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் திருந்த வேண்டும் இதுவும் என்னுடைய சொந்த கருத்து கருத்து உண்மை மனசு ஏற்றுக் கொள்ளும் சில வேலை நம்முடைய புத்தியும் நம்முடைய அந்த கல் தூக்கி கட்டினார்கள் நான் என்னுடைய உதவி செய்யாவிட்டால் நபி அவர்களுக்கு எவ்வளவு தூரம் முதலாவது எனக்கு வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அல்லாவுடைய மாளிகையை கட்டுவேன் கவிஞர் கவி ஒரு சாவி படிக்கிறார் என்ன வாக்கு தெரியுமா கொஞ்சம் வேலை செய்து டயர்டாகி கலைப்பாகி சாப்பாக கொஞ்சம் ஓய்வெடுக்கும் பொழுது நவியவர்களை பார்க்கிறார்கள் நவியர்கள் வேலை செய்கிறார்கள் கூட்டுறதுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு காலைக்கு மேலே காலை போட்டுக் கொண்டு அதை எடு இதை குடி அதை கொடு இதை கொடு என்று கட்டளை தளபதி அல்ல தலைமைத்துவோம் இறங்க வேண்டும் இதுதான் தலைமைத்துவோம் செய்தார்கள் நபியவர்கள் எந்த நபி எச்சரிக்கும் குரு செய்தீழை சிந்தாத நபியவர்கள் எழுந்துகின்ற நபியவர்கள் சுவர்க்கத்துக்களவை முதலாவது சட்ட சிந்த நபியவர்கள் எல்லோரும் வயலுக்கு பிடிக்கும் பொழுது மேகம் நிழல் கொடுத்த நபியவர்கள் வேலை செய்தார்கள் என்ன செய்தோ சிந்திப்போம் நதியவர்கள் வேலை செய்கும் பொழுது நாங்களுக்காக இருப்பதா அந்த கவியுடைய கருத்து நபியவர்களே வேலை செய்கின்றது நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க வேலை செய்தால் நபியவர்களே சித்தால் லதாக்க மின்னலாமல் முதலும் மிக கேவலமான மிகப்படும் மோசமான வேலை நாங்கள் செய்வது மத்தியுடைய கட்டுமானப் பணியில் பங்கெடுக்காமல் இருப்பது மிக கேவலமான மோசமான வேலை சகாத சரி இப்பொழுது அது நடக்கும் நடக்கான் வேண்டும் சொல்ல தேவையில்லை ஏனைய விடயங்களை நான் சொல்கிறேன் என்னை மாணவர்களே மஸ்திலே சமூகத்துக்கு என்ன நடக்க வேண்டும் வெறும் வயங்குகிற தொழுகையும் என்ன ஜும்மாவுடைய விஷயமும் பிரமதானிலே முப்பது நாளைக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் ஒத்து செய்யப்படுகின்ற நிலைமையில் இருக்க வேண்டும் பசியாளிகள் ஓடி வந்தது எங்கே பசி உள்ளவர்கள் ஓடி வந்தது மஸ்திற்கு ஏன் மக்திர பசிக்கு ஏதாவது இருக்கும் பசிக்கு ஏதாவது இருக்கும் ஆச்சரியமானத போ உமரலாம் ஓடிவர்கள் பகல் நேரம் சாப்பாடு இல்லை பசி மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார் தெரிஞ்சவர் கூட இருந்தவர் யார் அபுபக்கர் என்ன உமர் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் பசி இரண்டு பேர் இருக்கிறார்கள் மஸ்ஜிதில் மூன்றாவது மனிதர் வருகிறார் ஒரு நபர் வருகிறார் கிட்டே வந்தால் நபி அவர்கள் யார சொல்லுவா வந்து கேட்டார்கள் அபுபக்கர் உமர் என்ன இந்த நேரத்தில் மஸ்ஜிதில் பசி நீங்கள் நேரத்தில் வீட்டில் இருக்க வேண்டிய நேரம் வீட்டுக்கு கொடுத்த நேரம் பசிக்கு வந்த இடம் எங்கே ஏன் தெரியுமா ஈட்டம் மரத்திலே ஈட்டம் குழை பறித்தால் அறுவடை செய்தால் முதலாவது குழை மஸ்திக்கு மத்திதைக்கு என்னை மரலே எவ்வளவு அழகான முதலாவது படித்தாலும் இருந்தது மாத்திரம் அல்ல இப்தார் செய்வது இப்தார் கொடுப்பது எந்த நேரத்திலும் ஏழைகள் எளியவர்களுக்கு பசியுடைய தேவை கூட மத்தியின் ஊடாக நிறைவேறியது வயிற்ற்று வயிற்றுவலி ஓடி வந்த வயிற்று வலிக்குரிய ஏதாவது மருந்து மசித இருக்கும் நபியர்களை சந்தித்தார்கள் வயிற்று வலி யாரா கடும் வயிற்று வலி தேனை கொடுங்கள் தேனை கொடுத்தார்கள் இரண்டு மூன்று கொடுத்தார்கள் அவருடைய சகோதரருடைய உறுதி மன நம்பிக்கைகளே போனாரு நோயாளிக்கு மருந்து தேடி ஓடி வந்ததும் இரண்டு பேருக்கு எனவே என்ன சொன்னவர்கள் தெரியுமா பணி சாதாரணமானதல்ல அப்படியான ஒரு பக்தான் நம்முடைய கருத்து வீதமான இந்த கேள்விக்கு பதில் விலை எனக்கு தெரியுமா சொல்லிடுவோம் தொழிலிருக்கிறது முதலுதவி பற்றி இருக்கிறது ஆகமாக்கப்பட்ட சுண்ணந்தான மருந்துகளை மாத்திரம் வைத்தாவது ஒரு தேங்கோதல் ஒரு கருங்கீரம் இஸ்லாத்திலே கூறப்பட்ட நடிகர்கள் காட்டி தந்த மருந்து வகைகள் எந்த மசிதிலே ஒரு முதலுதவி பெற்றிருக்கிறது மக்கள் இருக்கிறது விமானத்தில் இருக்கிறது என்ன இருக்கிறது கம்பெனியில் இருக்கிறது வீட்டில் இருக்கிறது மசிதிலே ஒரு முதலுதவி பற்றி வருவா வருகிறார் ஒருவர் படியிலே வலிக்கு விழுந்து விட்டார் தலை உடைந்து ரத்தம் போகிறது எல்லா டிஸ்பென்சரிகளும் வலிக்கு விழுந்து தலை உடைகின்றவரைக்கு கட்டுவதற்கு பெண்டேஜே இல்லாத மசிதாக நம்முடைய மசித தெரிந்து கொண்டு எப்படி சமூக சேவை என்று பெயர் போடலாம் தொண்ணூத்தி ஐந்து வீதத்திற்கு மேற்பட்ட மசதிகள் இந்த எங்களை இஸ்லாமிய மருந்துகள் தேவை கருத்து சிந்தனை இடங்கள் வசதி உள்ளவர்கள் மத்திய கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் ஒரு டிஸ்பென்சரி வேண்டும் செலவுடைய பொறுப்பு ஊருடைய பணக்காரருடைய பொறுப்பு தனவந்தோம் சொல்ல முடியும் தவித்து கொள்கிறேன் நாகரிகமாக ஒரு டிஸ்பென்சரி அதுக்கு ஒரு இடத்தை வீட்டு கட்ட வேண்டும் நோயாளிகளுக்கு நோய் ஒரு நோயாளி ரூமாக இருக்க வேண்டும் காயப்பட்ட ஒரு நோயாளி தங்கம் இடம் நோயாளியை கவனிக்கின்ற இருந்தது இவ்வளவு பணம் படைத்த காலத்தில் நம்மால் செய்யாத நாம் செய்யாதவை சாதாரணமான திடீர் இடத்தில் நடந்த அந்த மத்தியில நடிகர்கள் நோயாளிக்கு ரூம் கொடுத்தார்கள் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் அங்கு நாட்டு கட்டத்தில் இயங்கும் நமது இஸ்லாமிய பிரச்சனைகள் இருக்கின்ற காவி நீதிமன்றம் மக்களிலே இயங்க வேண்டும் பிரச்சனைகள் இங்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தான் மற்றவர்களிடம் போக வேண்டும் உடனே காவல்துறை உடனே மாற்று நம்முடைய சமூகத்துடைய பிரச்சனைகள் நாலு சுவர்களுக்குள் அந்த நாற்றம் வெளியாகாமல் அந்த நாற்றத்தை நாமே சில்லி அதை மனமாற்றி நறுமணமா சுத்தி அனுப்பு ஒரு நீதிமன்றம் போன்றது ஆட்சுங்கள் யார் நீதிபதி என்ன பிரச்சனை முறையிட்டார் எங்களில் ஒருவர் மற்றவர்களை விட ஆதாரங்களை அக்காட்சிகளை சிறப்பாக காட்டலாம் சில வேலை சத்தியவாதி தோக்கலாம் அசத்தியவாதி ஆதாரங்களை காட்டி வெல்லலாம் செய்கின்றையும் அதனுடைய வைத்து நீங்கள் வெல்லலாம் நான் தீர்ப்பளித்தாலும் நான் உரியவருக்கு உரிய தீர்ப்பை அளிக்காமல் நான் அழித்த தீர்ப்பு ஒருவருடைய சொத்து இன்னும் நான் வெளிலத்தை பார்த்து பார்த்து ஆதாரத்தை பார்த்து முடிவெடுத்தாலும் அவர் எடுத்துக்கொண்டு போவது நடனத்துண்டு எங்கு நடந்தது இந்த வழக்கு அல்லாவுடைய மாளிகை மர்த்திடு எனவே மக்களுடைய பிரச்சனை தீர்க்கின்ற விட மத்தி சொல்லிக்கோட்டே போகலாம் குடும்ப பிரச்சனை மனைவியோடு குடும்ப செய்தார ஓடியது பாருல்ல கிளப்பு கல்ல செல்லு அதே டிக்கெட்டை போட்டு சிங்கப்பூருக்கு ஏற்றவாறு ஓடுகிறோம் மனைவியோடு பிரச்சனை உள்ள சிங்கப்பூருக்கே ஓடுகிறார் ஓடுகிறார் இடம் மத்தி ஏர்போர்ட்டுக்கு போக தேவையில்லை ஐந்து நிமிடம் நடந்தால் மசித் பத்து நிமிடம் நடந்தால் மசித் மன ஆறுதல் அடைகின்ற நிம்மதி அடைகின்ற சுகம் அடைகின்ற கம்ஃபர்ட் அடைகின்ற இதை விட்டுவிட்டு டிக்கெட் போட்டு ரூபாய் கோடி ஒரு கிழமை இருந்துவிட்டு அடைந்து இன்னும் அந்த குத்தோடு இறங்குகின்ற காலம் ார் கணவர் அடி ஒரு நபியோட வீட்டுக்கு வந்தார்கள் எங்கே மருமகனே அது எங்கே உடைய அப்பாவுடைய மகன் எங்கே எங்களோட சின்ன எனக்கு அவருக்கு பிரச்சினை போய்விட்டார் கொஞ்சம் மனஸ்தாபம் தேதி வந்தார்கள் எங்கே குடும்ப பிரச்சனை உள்ள தீர்ப்பதற்கு முறையிடுவதற்கும் அதை இல்லாமல் ஓடி வந்தது எங்கே மசித மண்ணில் படுப்பவர்கள் எலும்புங்கள் கொண்டு போய் மகளோடு ஒற்றுமையாக்கி வைத்தார்கள் எனவே குடும்ப பிரச்சனையும் தீர்க்கப்படுகின்ற இடமாக மசித் மாற வேண்டும் இன்னும் ஆச்சரியமான நிகழ்வை சொல்லி முடிக்க அடைகிறேன் பலவரையை இப்படிப்பட்ட ஒரு மசிதி ஒவ்வொரு ஊரிலும் அளிக்க வேண்டும் இறுதியாக முக்கியமான உடையங்களை சொன்னேன் சமூக கல்வி தேவை மத்திய சொல்ல தேவையில்லை மத்தியுடைய கண்காணிப்பில் இலவச மதரசா ஏழைமான வசதியுள்ளவர்களிடம் அரவிடதான் இலவச மதரசா என்ன எத்தனை பெரிய கலாப்பீடங்கள் இன்று பெரிய யூனிவர்சிட்டி கேள்விப்படுகிறது ஜாமியாது அசஹர் ஜாமியாத்துக்கும் சேவை செய்கிறது உலகத்திற்கும் தன்னுடைய போதகர்களை அனுப்புகிறது நடுநாட்டுக்கும் வந்தார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கலாப்பீடத்தை கட்டவர்கள் கண்ணியமான தெரியுமா ஜாமியாது அசர் அல் அசுகர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் போனவர்கள் என்ஜிதரை ஆரம்பித்த பல்கலைக்கழகம் எனவே மஸ்தான் அடிப்படை கல்வி சேவை புரிவதற்கும் என்னுடைய கருத்து இஸ்லாமிய முறைகளை பேணி இஸ்லாமிய விழுமியங்களை பேணி ஆண் பெண் கணவன் இல்லாமல் அல்ல பெண்களை சம்பந்தப்படுத்தாமல் ஆண்களுக்காவது நிம்மதியாக இடமில்லை ஓடுவதற்கிடமில்லை வாசிப்பதற்கிடமில்லை இளவரசன் ஒதுக்கிக் கொடுக்க வேண்டும் ஒரு மேற்பார்வையிலே ஒழுக்கங்களை தேடி சட்டங்களை போட்டு எந்த விதமான அனாச்சாரங்கள் அடைக்காமல் மாணவர்கள் வந்து தன்னுடைய பாடங்களை படிப்பதற்கு ஓடுவதற்கு மத்தியிலும் ஒதுக்கி படம் கொடுக்கப்பட வேண்டும் இரண்டு நிலவியுடைய வசதிகளிலே நிரந்தரமான தங்கம் வசதிகள் மதரசா தேவைப்படமானது விரிந்தது ஜித் கல்வி சேவை நடந்தது வயிற்றுமால் ஏழைகள் அனாதைகள் விதவைகளுடைய கண்காணிப்பு மையம் வயிற்று தக்கால் வயிற்றுமால் மசிதிகள் நடக்க வேண்டும் ஏராளமான நடக்கிறது இன்னும் முன்னேற வேண்டும் எந்த அளவு நபிய மஸித் பொறுப்பு வாய்ந்தது என்றால் இறுதியான விடயம் போட் மீட் விளையாட்டு போட்மீட் அதற்கும் மிஸ் சம்பளம் இல்லை ரெண்டு நாம் நடக்கின்றையாட்டு போட்டி கூட நபியவர்களுடைய மத்தியுடைய கண்காணிப்பில் நடந்தது மக்களுடைய முக்கத்தில் விளையாட்டு போட்டி யார் நபியவர்கள் விளையாட்டு ஏற்பாடு செய்தார்கள் நபியவர்கள் பார்வையாளதாக ரசிகராக இருந்தார்கள் சில கட்டங்கள் நபியவர்கள் விளையாட்டு வீரராகவும் இருந்திருக்கிறார்கள் ரேசோடு இருக்கிறார்கள் மனைவியோடு விளையாட்டு வீரர் விளையாட்டுத்துறை உரிய முறைப்படி இஸ்லாம் வரவேற்கிறது அந்த விளையாட்டு போட்டி மக்களுடைய முன்களில் அறுக்கிறது மனைவி ஆய்ச்சலில் பார்க்க விரும்பினார்கள் நபியோட நின்று கொண்டு ஆய்ச்சல நிப்பாட்டிக்கொண்டு அப்படியே தலையை நாடிப்பகுதியை நபியோடைய ஷோல்டரில் வைத்துக் கொண்டு பார்க்க ரசித்தார்கள் அந்த விளையாட்டுப் போட்டியை அபத்தாவுடைய சிறுவர்கள் ஒவ்வொரு வகையான விளையாட்டுகளை பயிற்சிகளை ஈடுபடும் பொழுது விளையாட்டுப் போட்டியூட நபியவர்களுடைய கண்காணிப்பில் நடந்தது என்றால் மக்களுடைய பணி ஊரில் நடக்கின்ற விளையாட்டு போட்டிகள் கூட இஸ்லாத்துக்கு ஈமானிக்கும் தடை இல்லாமல் ஹலாம்கள் கலக்காமல் எந்த விதமான இஸ்லாம் அனுமதிக்காத ஆடைகளும் நிர்வாகத்தின் கீழ் விளையாட்டு போட்டிகள் இஸ்லாம் வரவேற்கிறது என்றால் மத்தியுடைய பணி விசாலமானது அதற்காகத்தான் இந்த மத்தியுடைய கட்டுப்பாடு பணி நடக்கிறது இந்த மத்திய ஏதாவது நலவு செய்யாவிட்டாலும் பொள்ளாக்கும் இல்லாமல் இருந்தால் சோழும் ல்லை தூக்கம் போகவில்லை இல்லை சொத்து மக்களுக்கு தொடுக்க வேண்டிய ஒரு திருகம் அல்லது ஒரு தீனா என்னிடம் இருக்கிறது ஒரு திருகம் நம்முடைய ஒரு ரூபாய் அந்த காலத்திலே ஒரு தீகம் என்னுடைய கணக்கு காட்டியவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்னுடைய மசித் எங்களுடைய என்னுடைய மசித் என்னுடைய மசதிகளுக்கு நான் என்னால் என்ன செய்யலாம் பணம் இல்லை வசதியில் உடலால் அந்த கோலை நடுக்கின்ற பணம் மசிதிக்கு என்னுடைய உடல் என இலவசமானது கட்டி கொண்டது யார் தெரியுமா நிர்வாகியுடைய நிர்வாகி மன நிர்வாகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒரு மின்பலி செய்தார்கள் எனக்கு லீபாடு செய்கின்ற கோலையன் நன்றாக செய்வார் அனுமதி கொடுத்தார்கள் மின்பருடைய பொறுப்பை எடுத்தது மகல்லாவிட இருக்கின்ற ஒரு பெண் ஆண்களாகிய நாம் எதை பொருட்படுத்திருக்கிறோம் குடும்பத்திலே மரணித்தவருடைய பேரிலே ஒன்றை வாங்கி கொடுப்போம் என்னுடைய கணக்கில் செலவாகிறது அந்த பெயிண்டில் நன் பொருக்கிறேன் பொருப்படிங்கள் கூடிய சீக்கிரம் மக்களே உருவாக்கலாம் கண்ணை மணலே முடிக்கிறேன் மத்திரை வைத்து யாரும் சம்பாதிக்க பார்க்க வேண்டாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வீடை விற்க போட்டிருக்கிறேன் நான் நான் உதாரணம் எவ்வளவு ஐந்து லட்சம் யாராவது வாங்க வந்தால் ஐந்து லட்சம் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்களுக்கு பக்கத்தில் வீடு மக்கள் போகிறார்கள் இந்த வீட்டை வாங்க போகிறார்கள் இப்பொழுது அந்த வீடு ஒரு கோடியாக மாறுகிறது மக்கள் வாங்கினால் ஐம்பது லட்சம் அல்லாவுடைய மாளிகைக்கு விற்பதாக இருந்தால் ஒரு கோடி இப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கும் பொழுது எப்படி இஸ்லாமியம் ஏதாவது தவறுகள் குற்றங்குறைகள் நடந்தால் ஐம்பது ஆயிரம் ரூபாய் எடுப்பதற்கு போட்ட கூடாது சில ஊர்களில் நடந்திருக்கிறது மக்கள் கட்டும்பொழுது ஏதாவது அது பத்தாயிரம் ரூபாய் ஒரு முடியும் அதற்கொரு பாத்தை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இதை ஐம்பது ஆயிரம் ரூபாயுடைய செலவாக காட்டி வீடு பக்திக்கு மாத்திரமல்ல யாராவது ஒரு வீடு காட்டும் பொழுது பக்கத்து இப்படி வருவார் இதுவும் சிலை பக்கத்துக்கு உபகாரம் செய்யாவிட்டாலும் உபஸ்கிரமும் செய்யாமல் பார்ப்போம் மசிதை உருவாக்குவோம் எத்தனைகள் என்னுடைய பேசி முடிக்க முடியாது மக்ஸீடால் மசீதில நிறைவேற வேண்டும் முஸ்லீம்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்ற இருபத்தி நான்கு மணித்தியாரமும் செயல்படுகின்ற ஒரு இடம் தான் மக்ஸீத் கை தேர்வலை இத்தனை மணிக்கு திறக்கப்படும் இத்தனை மணிக்கு மூடப்படும் என்பது அல்ல மசித் என்பதை நான் உங்களுக்கு ஆரம்பித்து காட்டினேன் எனவே இல்லாமல் அல்லாம் என்னென்ன விடயங்களை பேசினோமோ என்னென்ன விடயங்களை நாம் அறிந்து கொண்டோமோ அதை செயல்படுத்துகின்ற உதவி செய்கின்ற முயற்சிகளை செய்கின்ற நன்மைகளாக நம் அனைவர்களை பாவங்களை மனுத்தர்வாயாக என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தர்வாயாக உட்கார் உரையுடைய பாவங்களை மனுத்தர்வாயாக போற முஸ்லீங்கள் மோமியங்கள் அனுடைய பாவங்களை மனு தருவாயாக ஈமானை தருவாயாக உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக தீனுடைய விடயங்களை போட்டி போட்டுக் கொண்டு உதவி செய்கின்ற பக்குவதைத் தேர்வாயாக நம்முடைய பண்களை உன்னுடைய வழியில் செலவழிக்க நமக்கு தோகை செய்வாயாக அதால் ஆனால் நீ விரும்புகின்ற பணியை செலவழிப்பதற்கு நீ உதவி செய்வாயாக நம்முடைய பொருளாதாரங்களில செய்வாயாக தியாகத்தினால் வரைக்கும் நிரந்தரமாக செயல்படுகின்ற ஒரு மத்தியில் அமைத்து தருவதாக எல்லா விடயங்களுடைய குதிரத்தால் முடித்துத் தருவதாக அதுக்கு நம்ம இயன்ற பங்களிப்புகளை செய்ய கல்வி செய்வாயாக முஸ்லிம் சமூகத்துடன் உலக மக்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்ற உங்க உலகத்துக்குமே ஒரு முன்மாதிரியான மசிலாக இந்த மத்தியை நீ கூறு செய்தாக ஈ மாடல் காந்தி களிமாவுடன் மரணி கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நண்தல் வாயாக குதாவான